அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு களித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததுவும் ஆங்கே மிகும் வெளியில் சொல்லக்கூடாது என்று மனத்தின் கண் மறைத்தாலும் முகத்தின் குறியும் நடையும் பேச்சும் கள் உண்டதனை வெளிப்படுத்திவிடும் ஆகையால் கள்ளை குடித்து மகிழவில்லை என்று சொல்லுவதை விடுவாயாக கள் உண்பவனும் கள் குடிப்பது குற்றம் என்று உணர்வதால் அந்த குற்றத்தை மறைக்க ஆசைப்படுகிறான் ஆனால் அவன் செயல் கள்ளுண்ட தன்மையை வெளிப்படுத்தி விடுகிறது குற்றம் என்று அறிந்தும் செய்ய தூண்டும் என்றும் அவன் மறைத்தாலும் உடலில் மயக்கமும் சொற்சோர்வும் கள் வெளிப்படுத்தும் என்றும் கூறி கள்ளின் தீமையை விளக்கினார் கல்லுக்கு சொல் விளம்பி என்றொரு பெயர் இருக்கிறது உள்ளத்தில் மறைத்து வைத்துள்ளவற்றை எல்லாம் தன்னை மறந்து குடிபோதையில் வெளிப்படுத்தி விடுகிறான் கள் உள்ளதை சொல்லிவிடும் என்பது பழமொழி மேற்கோளாக சிலப்பதிகாரத்திலே ஒரு பகுதியை பார்க்கலாம் சிலப்பதிகாரத்திலே அடியாருக்கு நல்லார் உரையில் இப்பாடல் அமைந்திருக்கிறது களித்தோன் அபிநயம் காணும் காலை ஒளித்தவை ஒளியான் உரைத்தல் இன்மையும் கவிழ்ந்தும் சோர்ந்தும் தாழ்ந்தும் தளர்ந்தும் வீழ்ந்த சொல்லொடு மிழற்றிச் சாய்தலும் களிகை கவர்ந்த கடைக்கண் நோக்குடைமையும் பேரிசையாளர் பேணினர் கொளலே கள் உண்டவனின் செய்கைகளை இப்பாடல் விவரிக்கிறது மறைக்க வேண்டியவற்றை மறைக்காமல் உளறி கால் தடுமாறி எவ்வாறு அவன் மயக்கத்தில் ஆழ்கிறான் என்பதை இப்பாடல் உணர்த்தியிருக்கிறது ஏழு எட்டு ஆகிய இரண்டு குரட்பாக்களும் கள் மறைக்க முடியாது என்ற கருத்தை நமக்கு புரிய வைக்கின்றன பதவரை பார்க்கலாம் கழித்து அறியேன் மறைந்திருந்து கள்ளை குடித்துவிட்டு தான் கல்லை குடிக்கவில்லை என்பது என்று கூறுவதை கைவிடுக விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் ஆங்கே கள்ளை குடித்த பிறகு ஒளித்தது உம் மனதில் மறைத்து வைத்த குற்றங்கள் யாவும் மிகவும் முன்னைக்காட்டிலும் மிகுதியாக வெளிப்பட்டுவிடும் மறைந்திருந்து கள்ளை குடித்துவிட்டு தான் கல்லை குடிக்கவில்லை என்று கூறுவதை விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் கள்ளை குடித்த பிறகு மனதில் மறைத்து வைத்த குற்றங்கள் யாவும் முன்னைக் காட்டிலும் மிகுதியாக வெளிப்பட்டுவிடும் கழித்து அறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்ததுவும் ஆங்கே மிகும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்